بِسُكُنٍ وَلَكُمْ فِيهَا مَا تَدَّعُونَ نُزُلًا مِّن غَفُورٍ رَّحِيمٍ وَقَالَ النَّبِيُّ صلى الله عليه وسلم مَن خَافَ أَدْلَجَ وَمَن نَذَلَجَ بَلَغَ الْمَنْزِلَ أَلَا إِنَّ صِلْعَةَ اللَّهِ الْغَالِيَةَ أَلَا إِنَّ صِلْعَةَ اللَّهِ الْجَنَّةَ وسلم கன்னியக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹு ஜெல்ல ஜலாலுஹோ அம்மன வாலுஹோ ஒவ்வொரு மனிதனிடத்திலே ஒவ்வொரு மனிதனும் அந்த ரப்புல ஆலமீனோட தொடர்பு வைக்க கூடிய ஒரு அடியானாக ஆக வேண்டும் என்பதல்ல விரும்புகின்றான் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே தெளிவாக செல்லிருக்கிறான் ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் அன்றி வேற எதற்காக வேண்டியும் நாங்க படைக்கவில்லை என்பதாக அல்லாஹாக்கு சுகானஹும் அத்தால சொல்றான் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே மார்ஷா அல்ல அல்லாஹுடைய ஒரு பெரிய ஒரு கிருபையின் காரணமாக சில வருடங்கள் தீனுடைய ஐம படிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாக்கு சுகானஹும் அத்தால தந்தான் நன்றாக விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னா தீனுடைய இல் இருக்குது இந்த தீனுடையட்டும் அமல்ல வரலையோ அது வரக்காட்டும் அந்த தீனுடைய இல்மின் மூலமாக ஒரு மனிதன் ஒரு நாளும் பிரயோஜனம் அடைய மாட்டான் ஒருத்தருட கையில ஆயுதம் இருக்குது அந்த ஆயுதத்தை அவன் பாவிக்காம வரக்கூடிய சிங்கத்தை விட்டும் அவனுக்கு பாதுகாப்பு தேட முடியாது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தீங்குகளை விட்டும் இவனுக்கு ஒரு நாளும் இவனை பாதுகாக்க முடியாது அவங்க பின்னால ஒரு பெரியார் கணவனை காண்றாங்க கேட்டாங்க என்ன நிலைப்பாடு சொன்னாங்க எனக்கு உதவி செஞ்சது நான் இரவுடைய நேரத்துல எவ்வளவு பெரிய அறிவாளி ஆனாலும் அவருடைய கனவுல அவர் என்ன சொன்னார் எனக்கு உதவி செஞ்சது அந்த இரவுடைய நேரத்துல தொழுந்த சில ரக ஆட்டுகள் அந்த ரக ஆட்டுகள் மூலமாக அல்லாஹாக்கு சுமகானா எனக்கு விமோசனத்தை தந்தான் என்பதாக இல்லை கொண்டு ஒரு மனிதனுக்கு வெற்றி கிடைக்காது ஒரு மனிதனுக்கு வெற்றி கிடைக்கிறது அமலை வெச்சுதான் பின்னால அல்லாஹ கேட்கக்கூடிய ஐந்து கேள்விகள்ல ஒரு ஸ்பெஷல் கேள்விதான் நீங்க அறிந்தவற்றை விட்டும் செய்த அமல்கள் எவைகள் நீங்க வெற்றி கொண்டிருந்த இல் இருக்கிறதே அந்த இல்முக்கு நீங்க எவ்வளவு அமல் செஞ்சிருக்கிறீங்க என்பது ஒரு பெரிய ஒரு கேள்வி கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே மார்ஷால நாங்க ஓதிட்டு வெளியாகி போறோம் சில சகோதரிமார்கள் நேரத்தோட ஓதினவர்கள் உண்மையாகவே எங்கடைய இல்ம கொண்ட எப்ப உண்மைத்துக்கு பிரயோசனம் இருக்கும் என்றா அமல் செய்யக்கூடியவர்களாக நாங்க இருந்தால்தான் அமல் செய்யக்கூடியவர்களுக்கு தான் என்பதாக சொல்லப்படும் குரான்ல பாருங்க அல்லஹாக்குமத்துல பாவிக்கக்கூடியவர்கள் இடத்திலே கேளுங்கள் லாசா அலமுன் உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் நீங்கள் க்குள்ளவர்களிடே கேளுங்கள் ஆனா அல்லாஹ் பொறான செல் அல்ல தெரியாம இருந்த இல் உள்ளவர்கள் கிட்ட கேளுங்கன்ற வார்த்தை அல்லாஹ் பாவிக்கல சிலவங்களுக்கு நாலேஜ் இருக்கும் தான் ஆனா அதன் பிரகாரம் அமல் இல்ல அல்லாவுடைய சிந்தனை இல்ல தஹஜூத் இல்ல முன்பின் சுன்னத்துகள் இல்ல ரிக்கருகள் இல்ல திலாவத் இல்ல அல்லஹோட தொடர்பு இல்ல இவர்கிட்ட பேசு நீங்க மசாயில் கேட்க வானம் என்பத அல்லா இன்டிர்டாக செல்றாங்க பிரகாரம் ஒரு மனிதன் அல்லாஹுடைய சிந்தனையோட ஒரு அமல செய்கிறான் தொழுக என்று செல்வது ஒரு திகர் ஹஜ் என்று செல்றது ஒரு திகரம் ஒரு மனிதன் குரான் ஒரு திகரம் ஒரு மனிதன் கால மாலையில என்ன சொல்றான் நிலைநாட்டுங்க தாய்மார்களே சகோதரிகளே ஒரு விஷயம்தான் அந்த கொண்டு அமல் செய்யக்கூடிய மக்களாக நாங்க மாறுவதன் மூலமாக அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்றது ரெண்டு வகா ஒரு உள்ளத்தில் அந்த நாவல் இருக்கூடிய மட்டும்தான் கேட்டா சுபஹான் அல்லா தபிர் சூரத்து நூர் பாடம் தப்தி சூரத்து பாடம் மசாயல்கள் பாடம் எதிர்பானும் சொன்னான் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே யோசிச்சு பாருங்க எந்தம் எங்களைய தஹஜதுக்கு எழுப்பது இல்லையோ எந்த ாக வேண்டி இழுத்துக்கொண்டு போவதில்லையோ எந்த இல் குறான தொடர்ந்து ஓதி விளங்குறதுக்கு எங்களை இழுத்து கொண்டு போவதில்லையோ எந்த இல் எங்களே இன்னொரு மனிதனை மன்னிக்கோணும் என்று இழுத்துக் கொண்டு போவதில்லையோ எங்களை சொருக்கத்துக்கு கொண்டு போமா இழுத்துக் கொண்டு போமா யோசிச்சு பாரு இந்த இம் எங்களைய தகே எழுப்பது இல்ல இந்த இழம் எங்களைய அல்லாஹுக்கு முன்னால நிப்பட்டி சொருக்கத்துக்கு இழுத்துக் கொண்டு போகக்கூடிய தாக்க எங்கால கிடைக்க போகுது எனவே தாய்மார்களே சகோதரிகளே ஆக முக்கியமான ஒரு விஷயம்தான் எங்களுக்கு எண்டே நாங்க அமல்களை உண்டாக்கிக்கொள்வோம் ஒவ்வொரு பெண்களும் யோசிக்கணும் ஏண்ட வீட்டில நான் எவ்வளவு அமல்களை செய்யணும் தஹிதுடைய நேரத்துல அதே மாதிரி காலமான அடிப்படையில ஆக முக்கியம் ஒரு வீட்டை ஒரு பெண் ஹயாத்தாக்கிறதாக இருந்தால் வீட்ட ஒரு பெண் ஹயா தாக்கிறதாக இருந்தால் ஆக முக்கியமான ஒரு விஷயம்தான் அந்த வீட்டில் ஒரு பிரயாரும் ஒன்றிரிக்கணும் ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கைய வச்சு பாருங்க ஏண்ட வீட்டுல உள்ள பிரயாரம் என்ன அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டில் இருக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் தான் ஒவ்வொரு வீட்டில் ஒரு லைப்ரரி இருக்கணும் இதுதான் எங்கட தீனுடைய இழிமை படிக்கிறதுக்காக வேண்டி நாங்க வச்சிருக்கக்கூடிய லைப்ரரி எங்கட வீட்டுல டைனிங் ரூம் இருக்கும் எங்கட வீட்டுல அட்டாச்சு பாத்ரூம் இருக்கும் எங்கட வீட்டுல ஒரு ஒரு முன் முன்னுக்கு ஒரு வெராண்டா ஒரு இருக்கும் ஒரு சர்வெண்ட்டுக்கு ஒரு டாய்லெட் வேறையா இருக்கும் ஒவ்வொன்றும் வேற வேறையா இருக்குது பெட்ரூம் இருக்குது ஒவ்வொன்றும் இருக்குது ஆனா எங்க வீட்டில் ஒரு பிரயா ரூம் இருக்குதா எங்கட வீட்டிலிருந்து ஒரு லைப்ரரி ஒன்று நாங்க வச்சிருக்கிறோமா தீனுக்காக வேண்டி நாங்க என்ன முயற்சிகள் செஞ்சிருக்கிறோம் கணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே எனவே ஆக முக்கியம்தான் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வீட்டை ஹயார் தாக்குறது அது பெண்களுக்குரிய ஒரு முக்கியமான வேலைதான் பெண்களுக்கெண்டே அல்லாஹா புசுகானுமத்தில வச்சிருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு தான் அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே வீட்டுல நாங்க படிச்ச ஐம அமல் செய்வதின் மூலமாக தான் அந்த வீட்டை ஒரு மஸ்ஜிதுடைய மாகோலாக நாங்கள் கொண்டு வரோம் அல்லாவுடைய மஹப்பத் ரசூலுடைய மஹப்பத் சுன்னாவுடைய மஹ்பத் அமல் இபாதத்துடைய மஹ்பத் இது ஆகும் முக்கியம் சில நேரங்கள்ல எங்களுக்கெண்டே இருக்கணும் எங்களுக்கெண்டே வளமையான எந்த அளவுக்கு அலி அலி அல்லாஹாலும் அவங்க சொல்ற ஒரு சந்தர்ப்பத்துல எந்த நாள்ல இருந்து நான் இந்த ஜிகரே பாத்திமாவை படிச்சேனோ ஜிகரே பாத்திமா என்ன தூங்குறதுக்கு முன்னால சுபஹான் அல்லா முப்பத்தி மூணு அலமதுல்லா அக்பர் முப்பத்தி சொல்றது நான் இதை படிச்ச நாள்ல இருந்து இதுவரை காட்டின் ஒரு நாள் கூட விட்டது கிடையாது என்பதாக சென்ன நேரத்துல ஒருத்தர் கேள்வி ஒன்று நடந்த யுத்தம் இருக்குது அந்த யுத்த கலத்திலேயும் அந்த நேரத்துல அலிரலி அல்லாஹுத்தாலும் அவங்க சொல்றாங்க அந்த சிப்பின் யுத்த களத்திலேயும் நான் இந்த சிக்ர மிஸ் பண்ணாம செஞ்சேன் என்பதா கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இது ஆக முக்கியமான ஒரு விஷயம் தனக்கெண்டு இது என்னுடைய ஷெடியூல் அமல்கள் இந்த அமல்களை செய்யாம நான் தூங்க மாட்டேன் என்று ஒரு பிராக்டிக்கல் ஒரு வாழ்க்கைக்கு இந்த சுண்ணத்தான அமல்களை கொண்டு வரது ஆக முக்கியம் தனக்கெண்டு நான் இந்த அமல்கள் செய்யக்கூடியவன் இந்த அமல்களை செய்யாம நான் தூங்க மாட்டேன் என்று ஒரு பழக்கம் இருக்க கணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே ஒரு பெரியார் கனவுல காணறாங்க நபி சொல்லு அலி வசல்லம் அவங்களை நபி சொல்லா அலி வல்ல சொல்றாங்க இந்த கிதாபை எழுதிட்டு என்னுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொண்டார் அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்துல ஒரு பெரியார் கணவளை காண்றாங்க வெள்ளிக்கிழமையுடைய செலவாத்த நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதாக நபி சொல்லா அலி வசல்ல கனவு சொன்னாங்க இந்த நேரத்துல வந்து ஜக்கரியா ரஹிமஹு கிட்ட கேட்ட நேரத்துல ஜக்கரியா ரஹிமஹு என்ன சொன்னாங்கன்றா நான் எனக்கு தெரிஞ்ச காலத்திலிருந்து அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கு பின்னால சொல்றத நான் விடாம செஞ்சு கொண்டு வாரேன் என்பதாக முப்பத்தி அஞ்சு மேல் நல்லா யோசிச்சு பாரு முப்பத்தி ஐந்து மேல ஒரு அமல தொடர்ச்சியாக செய்வதாக இருந்தா எவ்வளவு பெரிய ஒரு கூவத்தன் அமலுக்கு இருக்கு நபி சொல்லாஹ் அலிவசல்லோட பஷாரம் இருக்குதா இல்லையா நன்மாராயம் இருக்குதா இல்லையா யோசிச்சு பாரு கனவுல நபி சொல்லா அலி வசலம் அந்த வெள்ளிக்கிழமை அவருடைய செலவாத்த நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதாக ஹபீப் சல்லாஹ் அலிவசல்ல சொன்னான் அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய தாய்மார்களை சகோதரிகளை யோசிங்க எனக்கெண்டு நான் ஷெடியூலாக வச்சிருக்கக்கூடிய அமல்கள் என்ன எனக்கிட்ட இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் என்ன நான் ஒவ்வொரு நாளும் காலையில ஔராஜ்களை ஓதுறேனா மாலில ஔராஜ்களை ஓதுறேனா காலையில சிக்கிர்களை செய்றேனா மால சிக்களை செய்றேனா முக்கதான ஐரும் முகக்கதான சுண்ணத்தான விஷயங்கள்ல நான் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கிறேனா முஹக்கதான் ஐரும் முக்கதான் நீங்க படிச்ச விஷயம் முஹாக்கதான சுனத் என்று பிரயாணத்துல கூட ஹபீப் செல்லம் விடாத சுண்ணத்தான தொலகைகள் பின்னால ரெண்டு மஹரிபுக்கு பின்னால ரெண்டு ஈஷாவுக்கு பின்னால ரெண்டு முஹக்கதான சுன்னத் நவியாவுங்க பிரயாணத்திலும் விட மாட்டாங்க நாங்க வீட்டுக்குள்ள இருந்தே இத தொலாம் இருந்தா எவ்வளவு மோசமான நிலை பாருங்க கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளை அல்ல எவ்வளவு லேசாக வச்சிருக்கிறான் அந்த பெண்கள் வீட்டுல வயிறு மோக்கதான சுனத்தளையும் சொல்லலாம் வயிறு மோக்கதான சுனத் சொல்றது அதை விட்டா பரவாயில்ல என்று சொன்ன தாய்மார்களே சகோதரிகளே அசருக்கு முன்னால நாலு ரகாத் சுண்ண துளூறது சில பெண்கள் சில ஆண்கள் நாங்க என்ன செல்வோம் என்றா இது கைரம் வாக்கதா தானே அதை சுற்றி இது செய்யாம இருந்ததுக்கு பிரச்சனை இல்லை ஆனா அல்லாஹுடைய நேசர்கள் ஒரு நாளும் இந்த கைரம் வாக்கதாவையும் இது கைரம் வாக்கதா தானே என்று விடமாட்டான் உங்களுக்கு தெரியமா இருக்கும் காத்தாங்குடியுடைய அப்துல்லா ஹசரத் காசாங்குடி அப்துல்லா ஹசரத் நாங்க எல்லாம் மௌல வியாகினத்துக்கு பின்னால எங்களோட வகுப்பு மாணவர்கள் எல்லா ஒலமாக்கல் நினைக்கிறேன் ஒன்பது பேரும் அப்படியே ஒவ்வொரு மௌலிமார்கள வீட்டுக்கு போனோம் அந்த நேரத்துல அப்துல்லா அகரத்தை சந்திச்சு அவர்கிட்ட ஒரு நசிஹத் கேட்ட நேரத்துல அவர் செஞ்ச நசிஹத் என்ன தெரியுமா சுன்னத்துடைய விஷயங்கள்ல ரொம்ப பேணிதலாயிங்க மகான் என்று சொல்லிட்டு சொன்னாங்க அசருக்கு முன்னால் உள்ள சுன்னத்தை விடவானம் என்ற நவியாவங்க துவா கேட்டாங்க அந்த சுனத்த வாழ்க்கையில விடவானம் என்று சொல்ற அல்லாஹுடைய ஒரு வழி கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹுடைய தொடர்பு நாங்க படிக்கக்கூடிய எளிமின் மூலமாக நாங்கள் அடையலத்து கேண்டா ஆக முக்கியம் இதை அமுல்படுத்த வேண்டும் அந்த சுண்ணத்துடைய மஹப்பத்தைங்கிற உள்ளத்தில் வர வேண்டும் அந்த சுண்ணத்துடைய மஹப்பத் யூசுப் லுதியானவி ரஹ்மஹூவா யூசுப் லுதியானவி ரஹ்மஹூவா அவங்க ஒவ்வொரு நாளும் சுரக்காய் காலல பகல்ல மால ராவ் சாப்பாடு மூணு நேர சாப்பாட்டுக்கும் சுரக்காய் அந்த சொல்லுவாங்கலத்துல இதும்பினாங்க என்பதாக எனவே மூணு நேர சாப்பாடும் என்ன அவங்களோட அந்த விருப்பமான சாப்பாடை நான் தின்னுவேன் இது குளிரான ஒரு சாப்பாடு எந்த அளவுக்கு இந்த இவருக்கு நோயுந்தாயிச்சு குளிர் கூடி கூடி கூடி தொடர்ச்சியாக ஏழு வருடங்கள் ஒவ் சாப்பாட்டோட இந்த சாப்பிட்டு அந்த நபிய மஹப்பத் அந்த அளவுக்குள்ளது இதுதான் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளை அயில்முடைய அமலுடைய அசராத்த என்று சொல்றது இதுதான் வெறுமனை அயில் அவங்க கிட்ட இருக்கல அது அவங்களோட அமல் இருந்துச்சு அதே நபிய அவங்க நான் விரும்பணுமே நபியா அவங்க இதே செய்யறவங்க இந்த முன்பின் சுள் தாஜூ விஷயங்கள்ல எவ்வளவு பேணிப்பாங்க கண்ணியத்துக்குரிய தாய்மார்களை சகோதரிகளை இந்த மஹ்பத்து அஹமத் சாராம்புரி ரஹமஹுல்லா அவங்க ஹஜ்ஜுக்கு போற நேரத்துல மினால இருக்கிறாங்க அவங்க முஸ்தலிஃபால் இருக்கிறாங்க இவ முஸ்தலிபுனாக்கு சூரியன் உதிச்சத்துக்கு பின்னால போறதுதான் சிறந்தது பஜ்ரு தொழுந்துட்டு சுண்ண சென்ன சூரியன் உதிச்சதுக்கு பின்னால போறது அப்ப அந்த டைம்ல பஸ் ஒண்ணுமே ஏற்பாடு இல்லை ஒட்டகத்துக்கு மேல சில சில மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்க விரட்டுவாங்க போங்க போங்க மக்களுக்கு போங்க போங்க சொல்லுவாங்க அந்த நேரத்துல ஹலீல் அகமது சாராபுரி ரஹமதுல்லாஹி அழகி அவங்க அந்த வேலை கூடிய அந்த ஆள் இவரை வளற்றுற நேரத்துல சொன்னாங்க ஹபீப் சல்லாஹ் அலி செல்லம் சுண்ணத்தூரியன் உதிச்சத்துக்கு பின்னால் இந்த இடத்துக்கு இந்த இடத்துல இருந்து போறது எனவே அந்த சுண்ணத்தை நான் ஹயாத்தாக்கிட்டு தான் போவேன் என்று சொன்ன நேரத்துல அவன் சொல்லிவிட்டான் அவருக்கு தெரியாது இவர் பெரிய ஒரு முஃப்தி ஒரு பெரிய ஒரு ஆளின் வென்று அவன் என்ன தெரியுமா சொன்னாரு அதெல்லாம் சுண்ணத் தானே நீ இப்போ இப்ப பெரிய க்ரௌடாக இருக்கிறேன் நாங்க உங்களே இங்க முஃப்தியாக வச்சு இல்லை உங்களையே வச்சிருக்கிறது மக்களுடைய லேசிக்காக வேண்டி ஆனா என்னுடைய ஹஜ்ஜ நான் பூர்த்தியான முறையில் செய்யறதாக இருந்தா இந்த சின்ன சுண்ணத்தையும் நான் விடுறதுக்கு தயாரில்லை என்று சொல்லலாம் இது வரலான விஷயத்தில் அல்ல சுண்ணத்தான நேரம் வேறொன்றும் இல்லை அங்கா இபாதத்தொண்டில்ல அந்த நேரத்துக்கு பின்னால போறது சுண்ணத் எனவே அந்த நேரத்தை நான் ஹயாத் ஆக்கிதுதான் போவேன் என்று எங்கடா அபீபுடைய சுண்ணத்தை அல்லாஹுடைய நெருக்கத்தை உண்டாக்கிக் கொள்ளலாம் என்று ஒரு ஆர்வம் அந்த வாழ்க்கையில நிறுத்தி கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் காசிம் நானுஜ்வி ரஹ் அவங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பாக இருந்ததின் காரணமாக இந்தியால இவரை குல செய்கிறதுக்கு முடிவு செஞ்சுட்டா இந்த நேரத்துல மக்கள் எல்லாம் சொன்னாங்க நீங்க கொஞ்சம் ஒளிஞ்சிருந்தா நல்லமே இவரம் மூணு நாள் அப்படி ஒளிஞ்சிருந்தார் மூணு நாட்களுக்கு பின்னால திரும்பி வந்தார் அப்ப அந்த நேரத்துல அந்த நேரத்துல மக்கள் சொன்னாங்க போலனா நீங்க ஏன் வந்தீங்க இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஒளிஞ்சிட்டு வாங்கலே என்று சொன்னார் அவர் என்ன தெரியுமா சொன்னாங்க நான் ஒளிய போனது இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு உள்ள பயத்தின் காரணமாக அல்ல நபியாங்க குஹேல ஹிஜரத் செய்கிற நேரத்தில் மூணு நாட்கள் ஒளிஞ்சிருந்தாங்க இந்த சுண்ணத்தை ஹயாத் ஆக்குறதுக்கு என எங்க சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் அல்ல எனக்கு சந்தர்ப்பத்தை தந்தான் அதுதான் மூணு நாள் ஒளிஞ்சிட்டு வந்தேன் அந்த மனிதர்களுடைய பயத்தின் காரணமாக அல்ல ஹபீபுடைய சுண்ணத்தின் காரணமாக நேசர்கள் அவங்க படிச்ச இந்த விஷயத்தூட அவங்க விடுறதுக்கு தயாராக இத கூட நான் தயாரிக்கும் ஒரு பெரியார் பாகிஸ்தானி கண்ணியத்துக்குரிய தாய்மார்களை சகோதரிகளை முதலாளி ரஹீம் மஹூலா ஒரு நாள் மழை பெய்ய நேரத்துல வீட்டாள வெளியே ஓடி வந்து வாங்க வாங்க எந்த வீட்டுக்கு வாங்க வீடு வாங்கி கொண்டு சொல்ற எல்லாம் ஆச்சரியப்பட்ட இடம் ஒன்று ஒழுகுறதாக இருந்தா எவ்வளவு வெக்கப்படும் மக்களுக்கு சொல்றதுக்கு வெக்கம் பாருங்களே எங்களோட வீட்டு இப்படி ஒழுகுது கொஞ்சம் இந்த கான் கொஞ்சம் பிளக்காக இருக்குது எவ்வளவு பெரிய எங்களுக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் உண்டா கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே மக்கள் கேட்டாங்கன்னா ஊடு ஒழுறது இவ்வளவு நீங்க சிரிச்சு கொண்டு சந்தோஷமாக செல்றீங்களே இதுக்கு காரணம் என்ன சொன்னாங்க நபிசல்லாஹு செல்லம் வீடு மலையுடைய நேரத்தில் உதவுறதாக ஹடீஸ்ட்ல வந்திருக்குது அந்த பெரிய பாக்கியத்தால் எனக்கும் தந்தானே என்று சந்தோஷப்பட்ட கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளை சொல்லுங்க இப்ப நாங்க ரெண்டு வருஷம் இழிமை படிச்சோம் என்ன அமல் எங்களுக்கு கூடியிருக்கிறது என்ன மாற்றம் எங்களோட வாழ்க்கையில வந்திருக்குது சுண்ணத்துடைய என்ன மகப்பட உள்ளத்துல வந்திருக்கு இந்த சுண்ணத்தின் மூலமாக தான் அல்லாஹுடைய மஹ்பத்து எங்களுக்கு உண்டா அந்த அல்லாவுடைய மஹப்பத் எங்களுக்கு உண்டா கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹ் மீது சத்தியமாக செல்றேன் நீங்க பிகுடைய பாடத்துல நீங்க இது வாஜிப் இது சுன்னத் இது முஸ்தஹப் இது மக்ரு இது ஹராம் இது பல விடயங்கள் படிச்சிருப்பீங்க நல்லாக விளங்கி கொள்ளுங்கோ சஹாபாக்கள் காலத்துல ரெண்டும் பிரிச்சு வச்சில்லை சஹாபாக்கள் செஞ்சாங்களோ அது எல்லாமே சஹாபாக்களும் செஞ்சாங்க பிற்காலத்துல அவங்க தான் பிரிச்சாங்க ஏன் இதனுடைய தரஜாக்கள் நாங்க வித்தியாசமாக வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே யாருமையாகவே அல்லாஹோட மகபத் வைப்பாங்களோட்டாங்க அவங்க பருளுக்கு எவ்வளவு அந்தஸ்தாங்களோ அதே மாதிரி சுண்ணத்தையும் அவங்க அதே மாதிரி அல்லாஹுடைய தொடர்புக்காக வேண்டி ஹராம்தானே மக்ரூஹ தானே அல்லது ஹராம் இல்லே மக்ரூஹ பரவாயில்லே என்றதுக்காக வேண்டி அந்த மக்ரூஹ செய்ய போறது இருக்குதே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இதெல்லாம் புகாக்கள் பிரித்தது அல்லாஹுடைய தொடர்பு யாருக்கு இருக்குதோ இதன் மூலமாக அல்லாவுடைய மஹப்பத் கிடைக்காது எனவே மக்ரூஹையும் ஹராத்த போலதான் அவங்க எடுத்துக்கொள்வான் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே எனவே அந்த அடிப்படையில கொஞ்சம் அமளி விஷயத்துல கவனம் செலுத்துங்க அல்லாஹங்களுக்கு அமல் இபாதத் மூலமாக தாரான் புலகைக்கு பின்னால செய்யக்கூடிய அதுக்கார்கள் யோசிச்சு பாருங்க ஒரு பெண்மணி வீட்டுல ஆக்கி கொண்டிருக்கிறார் பாங்க செல்றதுக்கும் இக்காமத் செல்றதுக்கும் மத்தியில கேட்கக்கூடிய துவாக்கள் அல்ல கபூல் செய்யறான் யோசிச்சு பாருங்க நாங்க எத்தனை பேர் நாங்க எத்தனை பேர் அந்த இடத்துல துவா கேட்கிறோம் சுண்ணத் ரெண்டு ரக்காஹருக்கு முன்னால தொழந்து நீண்ட நேரம் துவா கேட்டுட்டு நாங்கள் ஆறுதெல்லாம் நாலு ரக்கா பரலை தொழந்துட்டு அதுக்கு பின்னால் தொலகைக்கு பின்னால் கேட்குற துவாவும் கபூல் என்பதாக அந்த அதுக்கார்களையும் செஞ்சு அதுக்கு பின்னால கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே சுண்ணத்துக்களை தொழுகிறது ஒரு தொல்கைக்கு மட்டும் ஒரு அராவரம் எடுத்து அந்த அமல்களை ஹயாத்தாக்கினா எவ்வளோ பெரிய ஒரு செழிப்பு உண்டா வீடுகள் சகோதரிகளே வீடுகளை அமல்களின் மூலமாக செழிப்பாக்குங்க மகிப்புக்கு பின்னால சஜிதா தபார கல்லரி இந்த சூறாக்கள் ஓதக்கூடிய பழக்கங்களை வீடுகள்ல உண்டாக்குங்க புள்ளேலுக்கும் உண்டாக்குங்க எப்படி நம்ம அல்லாஹ் எல்லாமே பெண் பிள்ளைகள் தான் பிள்ளைகளுக்கு உதவி செய்யவா சொன்னாங்க தேவையில்ல பிள்ளையுக்கு ஒரு நாளும் வறுமை உண்டாகாது ஏன் என்ற எங்களோட என்ன செய்றாங்கன்றா வாக்கு ஆவ விடாம உதுறாங்க என்பதா இந்த இபாதத்துடைய ருசி எங்கட பிள்ளைகளுடைய உள்ளத்துல போடும் ல விருளப்படுவதோ அல்லாஹான கடன் காரனாக மவுத்தாக்க மாட்டான் என்பதாக தெளிவாக வந்திருக்க எங்கட வீடுகள்ல நாங்க யோசிங்க வித்தருடைய விஷயத்துல எவ்வளவு கவனம் செலுத்துறோம் தகஜதுடைய விஷயத்துல எவ்வளவு கவனம் செலுத்துறோம் நாங்க பாகிஸ்தான் இருக்கிற நேரத்துல பேரை சொன்னா பரவாயில்லைன்னு நினைக்கிறேன் ஹாரி அஸ்லம் சாஹிப் மாரண அஸ்லம் கிட்டத்துல இறங்கிக்கு வந்துட்டு போனாங்க அவங்க ஸ்ரீலங்கால கொஞ்சம் இஸ்மாயில் ஹசர் கிட்ட ஓதிட்டு அதுக்கு பின்னால பாகிஸ்தான்ல போயிட்டு ஓதி முடிச்சு அதுக்கப்புறம் அங்கே இஸ்தா கோசையும் இப்ப அந்த மதரசால ஒரு ஒஸ்தாதாக இருக்கிறார் பாகிஸ்தான் அவர்கிட்ட புள்ளே நாங்க இருக்கிற டைம்ல நாங்க அவங்களோட வீட்டுக்கு போவோம் நசிஹர்களுக்கு கண்ணியத்துக்குரிய தாய்மார்களை சகோதரிகள் அந்த வீட்டுடைய சூழல் மூணு வயசு மகன் நாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறுக்குகன் மூணு வயசு மகனுக்கு சூரத்துல முதல் ஆயாக்கள் எல்லாமே எந்தெந்த முறையில ஓதுவாரோ அந்த நேரத்தில் செஞ்சு கொண்டிருக்கிறான் அப்ப தராவீட நேரம் ரமதான் வந்த நேரத்தில் மோலனசாமி அப்ப எப்படி தராவி எங்கட வீட்டில் எப்படி தராவீன் நடக்கும் என்ற இஷாக்கு பின்னால நாங்க சாப்பாடு அடிச்சுட்டு தூங்கிடுவோம் அதுக்கப்புறம் எங்கட வைஃப் எல்லாத்தையும் நிலப்பட்டுவோம் அவர் ஹிப்பிள முடிச்சது யாரு தெரியுமா ஒய்ஃப் கிட்ட வைஃப் மாப்பிள்ள ஹிப்பிள் முடிச்சதும் பாடம் கொடுத்து பாருங்க வீட்டுடைய சூழல் நாங்க எத்தனை மணிக்கு எழும்புவோம் ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு எழும்பி என் மூத்த மகன் பெய்து ஒரு பத்து நாட்களுக்குள்ள முழு குரானையும் என்னோட புள்ளையில ஓதி முடிப்பாங்க ஒரு நாளைக்கு மூணு ஜுசு என்ற நீருதியில மூத்த மகன் ரெண்டாவது மகன் மூணாவது மகன் எல்லாம் ஓதி ஹஸ்பண்ட் எல்லாம் பின்னுக்கு சொல்லுவோம் நாள்ல முடிஞ்சா பாக்கி இருபது நாளும் என் மகன் காரிக்கு ஓதுறார் இன்னும் மோதி முடிக்கல அவர் ஒவ்வொரு வாயாசுகள் மூலமாக ஓத முழு குடும்பமும் பின்னுக்கு இருந்து நாங்க கேட்போம் கண்ணியத்துக்குரிய தாய்மார்கள சகோதரிகள் இந்த சூழல்ல எங்கட வீடுகள்ல வாரது நல்ல மாதிரி இல்லை எங்கட புள்ளையில ஹாபிஸ் ஆக்குறது ஆலிம் ஆக்குறது அந்த புள்ளையுக்கு பின்னால நாங்க வீட்டுகள்ல பெண்கள் வீட்டுல தொழுவுறதுதான் சிறந்தது அது ஹரம் அரிக்கட்டும் மதீனாக ஒரு வீட்டுல பெண்கள் பார்க்கணும் பின்னால மகனை உனே ஆபீஸ் ஆக்கினது மஸித்ல பெய்து தொழுவிச்சு நீ தள்ளி எடுக்கிறதுக்காக வேண்டி அல்ல உனக்கு நீ எனக்கு எனக்கு தராவி தொழுகிறதுக்காக வேண்டி எனக்கு முழுமையான குறானை கேட்கறதுக்காக வேண்டி இந்த வீடுகள்ல இந்த சூழல் வரணும் கண்ணியத்துவ செஞ்சோம் என்றா நிச்சயமா எங்கட வீடுகள்ல சூழல்களை அல்ல மாற்றுவாங்க ரெண்டு வருஷம் மதுரசாக்கள் இப்படி கோஸ் வச்சு தப்சீர் ஓதுறது ஏன் காரணம் சிக்கு ஓதுறது ஏன் காரணம் ஆதாக்கள் ஓதுறது ஏன் காரணம் எங்கட வாழ்க்கையில அல்லாஹோட ஒரு தொடர்புள்ள ஒரு அடியானாக மாறுவதற்கு ஆக ஒரு பெண் அல்லாஹுடைய தொடர்பு உள்ள ஒரு பெண்ணாக மாற வேண்டும் அந்த காலத்துல பெண்கள் எவ்வளவு அல்லாஹா கிட்ட உதவிகள் எடுத்தாங்க ஒரு அடிம பெண் எஜமான் அடிச்ச அடியில கண் பார்வையே இல்லாம பேச ஆனா அல்லாஹிட்ட துவா கேட்டு அந்த கண் பார்வையை திருப்பி எடுத்துக்கொண்டா அந்த தாக்கத்தை தெரியுதா ஒரு மூதாட்டி ஒரு வயசாளி பெண்மணி இஸ்லாத்துக்கு வந்தாங்க மகனோட மகன் வஃத்தாகின நேரத்தில் மக்கள் எல்லாம் சொன்னாங்க பழிச்சாங்க நீ இஸ்லாத்துக்கு போன சுட்டிதான் அந்த ஆண்டவர்களுடைய சாப்பம் உனக்கு உண்டாகிச்சோ அந்த மகன் செத்துட்டான் அந்த அந்த பெண்மணி அழுந்து துவா கேட்டா தொலை கூட இல்லை அந்த கேட்ட துவா கீதே மௌத்தாகின மகன் அல்லாஹெலப்பட்டார் ஒவ்வொரு வீடுகளுக்கும் செஞ்சிட்டு வாங்க இல்லாட்டி காட்டுல பேசி விட்டுட்டு வாங்க பேசிட்டு தாகத்துல சாவ போற தண்ணி கேட்க அந்த மனிதர்கள் ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க இந்த பெண்ண கெட்டி வச்சிருந்தாங்க தண்ணிய கூட குடுக்கல அவங்க அப்படியே தூங்கி எழும்புற நேரத்துல பார்த்தா அல்ல வானத்திலிருந்து சொர்க்கத்திலிருந்து ஒரு வாலி தண்ணி அனுப்பி அந்த தண்ணிய இந்த பெண்மணி குடிச்சுட்டா கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இதெல்லாம் அந்த காலத்துல சஹாபியாத் பெண்களுக்கு அல்லா கொடுத்த உதவி அல்லா எங்களுக்கு இப்படி தர மாட்டான்னு நினைக்கிறது இருக்குது இதுவும் ஒரு முஸ்லிமுடைய சிபத்து இல்ல அதே ரப்புல் ஆலமின் இந்த காலத்துல உதவி செய்யறதுக்கு தயாராக இருக்கிறார் ஆனாந்தர் என்ன நாங்களும் அந்த அல்லாஹோட தொடர்பு உள்ள பெண்களாக மாறோம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருவதாத்துக்கு கஷ்டமா இருக்கிறா சலாத்துகாரா தொழுவோம் பிள்ளைகளுக்கு இந்த விஷயங்களை பழக்கங்களுடைய ஒரு சூழலும் வீட்டுக்குள்ள உண்டாகும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் சூழல் அதே மாதிரி ஒன்னரை மணித்தியாலம் தாலீம் ஏன் நீங்க படிக்கிறீங்கன்னா கண்ணியசுக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே வீடுகள்ல தீனுடைய ஹல்காக்கள் உண்டாக்குங்க தீனுடைய ஹல்காக்கள் இந்த காலத்துல ஆக பயங்கரமான மோசமான நிலைமைகள் வாலிபர்களை வளர்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்குது எப்ப வீடுகள்ல இந்த தீனுடைய தாலீம் நடக்குமோ நிச்சயமா எல்லா பெரிய மாற்றங்கள் உண்டாக்குவார் வீடுகள்ல நீங்க வாசிங்க முன்தக அஹாதீச வாசிங்கு சாலிஹின வாசிங்க ஹயாத்து சஹாபா ஏழு மெண்டா வாசிங்க தமிழால வந்திருக்கு கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அல்லாவை பத்தி ரசூலை பத்தி வீடுகள்ல முதாக்கரா செய்ங்களை நடத்துங்க மகனுக்கு சொல்லுங்க ஏழு மெண்டா நீங்க ஒரு அமல ஹயாத் ஆக்குங்க கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் அற அவர் இஜிசி குறான் ஓதக்கூடிய ஒரு பழக்கத்தை உட்டுக்கொள்ள உண்டாக்குங்க மகனுக்கு சொல்லுங்க மகன் நீங்க ஒரு ஐநதுங்க மகள் நீங்க ஒரு ஐநு நீங்கள் இப்ப நூறாணி காகிதா படிச்ச பெண்கள் திருத்துங்க நீங்களும் ஒரு ஐநு ஓதுங்க மாப்பிள்ளையும் ஒரு ஐநு ஓதட்டும் வீட்டுல வேலைக்காரி முஸ்லீம்மாவா அவக்கு உட்கார்ந்து நீங்களும் ஒரு ஐநூதுங்க ஒவ்வொரு வருடங்களும் ஒரு குரான் ரெண்டு குரான் இஜிசி மாடுகள்ல ஹிஸ்படிப்பில நீங்க முடிங்க அல்ல எவ்வளவு சந்தோஷப்படுவார் இந்த வீட்டில் அடையான் எல்லாம் உட்கார்ந்து ஒவ்வொரு ஐன் என்ற அமைப்புல ஓடி தவறுகள் வந்தா திருத்தறாங்க மாஷா அல்லா எவ்வளவு சந்தோஷப்படுவான் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரர்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவான் மௌலானா ஷபி ரஹ் முஃப்தி ஷபி மரணத்தக்கி சில நேரங்கள்ல பயான் செய்ய போல சொல்லுவாங்க எங்கட வாப்பட ஒரு பழக்கம்தான் அவரை வீட்டுல புறாணோது நேரத்துல ஏதோ ஒரு முக்கியமான ஆயத்தொண்டு வந்தா நாங்க எல்லாம் இருப்போம் சின்ன புள்ளே இந்த ஆயத்துக்கு விளக்கம் படிச்சு தருவாரு அப்ப நீங்களும் ஓதிக்கொண்டு போற நேரத்துல சூரத்து நூ வரும் சூரத்து நூறு வரும் சூரத்துல வரும் இந்த நேரத்துல உங்களுக்கு ஞாபகம் உள்ள சில சில விஷயங்களை நீங்க படிச்சு தார் எவ்வளவு முக்கியமான விஷயம் வீடுகள் இந்த முசாக்கராக்கள் நடக்கணும் கண்ணியத்தை அல்லாவை அழகானுடைய அல்லாவுடைய தொடர்பு அதிகரிக்க அதிகரிக்க அல்லாஹுடைய உதவிகள் வந்து கொண்டே அல்லாஹுடைய உதவிகள் வந்து கொண்டே உலகத்தில் அல்லாஹாக்கு சுபஹான கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே ரெண்டு வகையான கடமைகளை வச்சிருக்கிறார் ஒன்று வந்த ஷொகூக்கு அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்றுவது ரெண்டாவது ஷொகூக்குல் ஐபாத் அடியார்களுக்கு கடமைகளை நிறைவேற்றுவது நான் நினைச்சேன் உங்களோட கடைசி கிளாஸஸ் அந்த அடிப்படையில் இந்த உலகத்தை அல்லா வச்சிருக்கிறது தாருக்காக அதாவது கடமைகளை பூர்த்தியாக்க கூடிய ஒரு இடம் தான் ஒரு வீடு தான் உலகம் இந்த கடமைகள் ரெண்டு வக ஒன்று அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை இன்னொன்று அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை கணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை நீங்க கிதாப்கள் எடுத்து பார்த்தா எங்களோட வாழ்க்கையில இருபத்தி அஞ்சு வீதம் மட்டும்தான் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை बाकी 75% எுவ அடுத்த அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் வச்சிருக்க கணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே ஒரு மனிதனுக்கு அல்ல ஓட எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குதோ அதே மாதிரி அடியார்களுடைய விஷயத்திலையும் அவர்களோட அஹலாக்கோட அவங்களோட தாவத்துடைய சிந்தனையில அவங்களோட நல்ல பண்புகளோட ஒரு அழகான ரிலேஷன்ஷிப் பேய்கிறது இருக்கிறதே இந்த ரெண்டும் பேலன்ஸ் ஆக இருக்கிறது ஆக முக்கியம் இந்த முறை டில்லியில நடக்கக்கூடிய நேரத்துல மனசாது சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் ஒரு மனிதனுக்கு மக்களோடு இருக்கக்கூடிய தொடர்பும் ரப்போடு இருக்கக்கூடிய தொடர்பும் ரெண்டும் சமமாக இருக்கிறது ஆக முக்கியம் அல்லாவுடைய தொடர்பு மாத்திரம் கூடிக்கொண்டு பேசிட்டு மக்களோட உள்ள தொடர்புல கொஞ்சம் முன்பின் ஆகிட்டு இந்த நேரத்திலும் மக்களுக்கு மத்தியில பசாத்கள் கிச்சனாக்கள் உண்டாகும் மூசா அலைஹி சலாத்து அசலாம் அவங்க அல்லாஹோட தொடர்பு தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹ் கூப்பிட்ட நேரத்துல மூசா அலேஹி சலாத்து தன்னுடைய சமூகத்தார்களை விட்டுட்டு ஒரு நாற்பது நாள் அல்லாஹோட மாத்திரம் தனியாக இருந்தார் ஹரு சலாத் பொறுப்பு கொடுத்துட்டு வந்தான் அல்லாவோட ரொம்ப தொடர்புள்ள ஒரு நபி ஆனா கண்ணியத்துக்குரிய தாய்மார்களை சகோதரிகள் அந்த மக்களை விட்டுட்டு வந்ததின் காரணமாக கணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே ஒரு மூசாவை வளர்த்துறது யாரு ஒரு வளர்த்தது இன்னொரு அந்த கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அந்த கவிதையில் என்ன சொல்லப்படுவது என்றாசல் அலி சூறு இறக்கைகள் இருந்து அதுல ஒரு சிறகையின் மூலமாக புள்ள அலுவல நேரத்துல ஜிப்ரீல் அலிஹி சலாத் வசலாம் வாயில ஒரு சிறகைய வைப்பாங்க அதால பால்வெளி வளர்த்தது யாரு ஜிப்ரீல் அலித்து அலஹி சலாத்து வருக அவங்க போறது எல்லாம் இவர் கண்ணால பார்ப்பார் இந்த மூசா இருக்கிறாரே அவர் காபிராகிட்டார் அடுத்த மூசா அலி சலாத்து அஸ்லாம் அவங்க வளர்ந்தவர் தொடர்பு வைக்கிறதுக்காக வேண்டி தனிமையில போனாங்களோ இந்த நேரத்துல கூட்டத்தார்கள் மக்களோட தொடர்பு வைக்கல்ல எனவே இந்த மக்கள் நாப்பது நாட்களுக்குள்ள ஆறு லட்சம் மக்கள் இருந்து அஞ்சு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் மக்கள் அப்படியே மாட்ட வணங்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்ட பன்னெண்டாயிரம் பேரை தவிர அஞ்சு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் மக்கள் மாட்ட வணங்குறதுக்கு ஆரம்பிச்சுட்டார் என்ன நடஞ்சி சாமிரி அடுத்த மூசாயிகிறாரே அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா மக்கள் கிட்ட உள்ள ஜுவல்ல எடுத்துட்டு அதை சூடாக்கி ஒரு மாடு செஞ்சு அதுக்கு பின்னால் என்ன செஞ்சார் ஜிப்ரீல் அலை அவங்க வந்து போற இடங்கள் இவருக்கு கண்ணால் விளங்கும் அந்த ஜிப்ரீல் அலை சலாத் அவங்க வந்து போன இடத்துல மண் எடுத்துட்டு அப்படி அந்த மாட்டுட வாய்க்குள்ள போட்டோரன்னு அதுக்கு அத்திரத்துக்கு ஆரம்பிச்சு இவர சொல்லிட்டார் மூசா ரப்ப தேடிட்டு எங்கயோ பேசிருக்கிறார் ஆனா ரப்போ எங்க தான் இருக்குது பாருங்க இந்த மாடு பேசது அஞ்சு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் மக்கள் இந்த மாட்டை வணங்குறதுக்கு ஆரம்பிச்சார் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே எனவே இதுல என்ன விளங்குது அல்லாவோட தொடர்பு அது கொஞ்சம் கூடிக்கொண்டு போச்சு ஆனா மூசா அலை உங்களுக்கு அந்த நாற்பது நாட்கள் மக்களோட தொடர்பு இருக்கல்ல பெரிய பசாத் சித்ராக்கள் உண்டாயிடுச்சு அதே மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கையையும் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே ரப்போட தொடர்பிருக்கிறது போலே எங்களுக்கு ஆக முக்கியம் அஹலாக்கோட சிபாஸ்களோட குடும்பத்தார்கள் மகல்ல வாசிகள் ஊர் மக்கள் முஸ்லிம்களோட அழகான பண்புகளோட தொடர்புள்ள பெண்களாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை ஒரு இதாயத்தாக மாற வேண்டும் எங்களுடைய சிபாஸ்கள் அவங்களுக்கு ஒரு ஹிதாயத்தாக மாற வேண்டும் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே சிபாத் என்று வரக்கூடிய நேரத்துல மூணு கட்டங்கள் இருக்குது ஒன்றிருக்கு அல் இன்சாப் ரெண்டாவது இருக்குது அல் எஹான் மூணாவது இருக்குது அல் ஈசார் அல் இன்சாப் என்று சென்னா நீதமான முறையில நடந்து கொள்றது மக்களோட நீதமான முறையில நடந்து கொள்வது கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே நபி அல்லா என அனுப்பினது மக்களுக்கு செலுத்துவதற்காக என்பதாக நடந்து கொள்வது எவ்வளவுதான் எயில் உள்ளவங்கள எவ்வளவுதான் அமல் உள்ளவங்களாக இருந்தாலும் மக்களுடைய விஷயத்துல நீதமான முறையில நடந்துக்கணும் அவங்க என்று செல்றது ஒரு சாதாரண சஹாபி அல்ல பதினெட்டு வயசுல அவர் இஸ்லாச தழுவினார் முசாபிபு உமையுடைய கையில அதுக்கு பின்னால நபி அவங்களோட எவ்வளவு தொடர்பு உள்ளவங்க தெளிவாக சொன்னாங்க நேசம் வைக்கிறேன் என்பதாக சென்றான் முவாது நான் உங்களோட ரொம்ப இரக்கமா இருக்கிறேன் முவாது என்று சொன்னான் அவ்வளோ இரக்கம் உள்ள ஒரு சஹாபிதான் முவாதிபுனு ஜபல் அலி அல்லாஹு நபி அவங்களே சொன்னாங்க அவங்களோட இறக்கம் கணியாய்மார்களை சோதரிகளை கொடுத்துக்கொண்டே இருப்பார் கடைசிக்கு எந்த அளவுக்கு என்ன மக்கள் கிட்ட கடன் எடுத்து மக்களுக்கு கடன் கொடுக்கக்கூடியவராக ஆகிட்டார் மக்கள் கிட்ட கடன் எடுத்து கடனும் கொடுப்பார் மக்கள் கிட்ட கடன் எடுத்து சும்மையும் மக்களுக்கு சதுக்கா கொடுக்கக்கூடிய ஒரு லெவலுக்கு வந்து கடைசிக்கு அவர் கடனாளியாக மாறிட்டார் பங்களோர் சாகிட்டார் ஒரு நாள் கேக்குறாங்க தாய்மார்களே சகோதரிகளே அப்ப சாபாக்கள் சொன்னாங்க யார சொல்ல இவர் இப்படி கடன்கள் எடுத்து இப்ப சிக்கி வீட்டுக்குள்ள இருக்கிறார் வெளியரங்க இல்லாத நிலைமையில இருக்கிறார் ரபி சொல்லாஹு என்ன செஞ்சாங்க கூப்பிட்டு கேட்டாங்க என்ன சொன்னார் நிலைமை நபியா அவங்க நீதம் செலுத்துறவங்க நான் ஏன் சொல்றேன் என்றா கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே சில நேரத்துக்கு எங்களோட மாப்பிள்ளமார்களுக்கு கடன் இருக்கும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஐம்பது லட்சம் இருபது லட்சம் ஆனா நாங்க எங்களுடைய வாழ்க்கை அடுத்தவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருப்பதாக இருந்தால் நாங்கள் நீதமான முறையில் நடந்து கொள்ளி அறிவு செல்ல இந்த விஷயத்துல என்ன செஞ்சாங்க இந்த காலத்தில் எங்கட மாப்பிள்ளைக்கு பார்த்தா 1, மில்லியன் 2, மில்லியன் கடன் இருக்குது ஆனா இவ இவட ஒரு ஒரு அந்தஸ்து குறைஞ்சி இருக்கிறதுக்கு தயார் இல்லை நபி சல்லா அலி வசலம் என்ன செஞ்சாங்கன்றா எல்லா சொத்துக்களை விற்க வச்சு அந்த முழு கடனையும் கெட்டுறதுக்கு முழுமையான முறையில முயற்சி செஞ்சாங்க ஆனாலும் மேலும் இயலாம பேசிட்டு நபி என்ன சொன்னாங்கண்டா எது உங்களுக்கு கிடைச்சிட்டோ அதை எடுத்துக்கொள்ளுங்கோ அவர் பங்கலோ தாகிட்டார் என்பதா கணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே எனவே இதுதான் என்று வரக்கூடிய மக்களோட நீதமான முறையில நடக்கிறது இருக்கிறது இதுதான் ஆக குறைஞ்ச தரஜா இதுக்கு பார்க்க இன்னொரு தரஜா இருக்குது அதுதான் அல் எஹான் அதுதான் அல் எஹான் அல் எஹான் என்று எங்களுக்கு அநியாயம் செய்யறவங்களுக்கு நாங்க உபஹாரம் செய்யறது இதுக்கு பேர் தான் லெஹான் அவன் எங்களுக்கு அநியாயம் தான் செய்யறான் ஆனா நாங்க அவங்களுக்கு அநியாயம் செய்யறது இல்ல நாங்க அவங்களுக்கு உபகாரம் செஞ்சு கொண்டே இருக்கோம் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இது ரெண்டாவது தரஜா இது முதல் தரஜா தான் ஆக பேசிக் இது இல்லாம இருந்தா இவர் ஒரு முஸ்லிமாகவே இருக்க முடியாது நீங்க சூரத்து அஹசாப்ல நீங்க சூரத்து நூர்ல படிச்சிருப்பீங்க அபூ பக்கர் அலி அல்லாஹ விஷயத்துல வந்திருக்குது என்ன அவர் என்ற சஹாபி தன்னுடைய மகள் ஆயிஷா அல்லாஹு அப்ப அப்படி அவங்களை பத்தி இட்டு கட்டின நேரத்துல நான் செலவழிக்க மாட்டேன் என்று சொன்னவர் ரெண்டு மடங்கு செலவழித்தாரா இல்லையா செய்ய உபகாரம் இருந்து வெளியாக கூடிய பெண்களிடத்திலே நாங்க எதிர்பார்க்கறது என்ன அவங்க அமலிபாத மாத்திரம் அல்ல அவங்கள வாழ்க்கை அடுத்த பெண்களுக்கு ஒரு முன்மாதிரி அகழிக்க வேண்டும் என்னடா இந்த பெண் நாங்க இவ்வளவு அநியாயம் செஞ்சாலும் எங்களோடு இவ்வளவு உபகாரமான முறையில நடந்து கொள்றாவே எவ்வளவு அழகானது இன்னொரு தனஜா இருக்குது தனஜா இருக்குது அதுக்கு பேர் அல்இசார் அல் ஈசார் என்று சொல்றது என்ன தெரியுமா தன்னை விட அடுத்தவர்களை முற்படுத்துறது இருக்கிறதே இதுக்கு பேர் தான் என்று சொல்றது வீட்டுக்கு வர ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வர நபி சொல்லி வசல்ல ஒன்பது மனைவி மார்களிடத்திலையும் பார்த்தாங்க ஒன்றுமே இருக்கல ஒன்றுமே இருக்கல நபியாவங்க கேட்டாங்க விருந்தாளி வந்திருக்கிறார் அந்த விருந்தாளிய கவனிக்கிறதுக்கு யாரு தயார் அந்த நேரத்தில் ஒரு சகாபி முன்வாராங்க யார சூழல்ல நான் தயாரா இருக்கிறேன் கொண்டு பேசு மனைவி கிட்ட கேக்குறாங்க நபியுடைய விருந்தாளி வந்திருக்கிறாங்க நான் வல்லாகி செல்றேன் எங்களை இந்த காலத்துல பொம்பளையுக்குள்ள பெரிய பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் என்ன இருக்கிறத கொடுக்கறது இருக்கிறேன் அவங்களுக்கு அது பெரிய ஒரு வெக்கமா நீங்க செல்ல ஒன்னு மிஞ்சின கருதான் இருக்குது கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே என்னுடைய மரகோன் ஹாரோன் ரஹ்மஹுல்ல எவ்வளவு அலஹான சிபாத் எவ்வளவு பணக்கார ஆளின் எவ்வளவு பணக்கார ஆளின் ஜமாத்துல போனாலும் பகல்ல சாப்பாடு ஆக்கி கொடுத்தா அவர் குசுமில கிச்சன்ல உள்ளவங்க கிட்ட பேசி சொல்லுவாராம் இந்த காலையில மிஞ்சின பருப்பு இருக்குது அதை மட்டும் என்ன சகன்ல எனக்கு மட்டும் வேலையா போட்டு வைங்குது அதை கூட வீசக்கூடாது இவளோ பணக்கார சஹாபிம் என்ன சொல்லுவார் ஒரு வீட்டில கறி முடிஞ்சதுக்கு பின்னால தான் தல்லில்லாததுக்கு அல்ல அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல என்னுடைய மதர்சா இப்ப இருக்கக்கூடிய பிரின்சிபல் நேரத்தோட பிரின்சிபலா இருந்தது ஹாரோன் ஹசரத் தான் இப்ப பவாஸ் மௌலவி செல்றாங்க பவாஸ் மௌலி கல்யாணம் முடிச்சு புதுசு கல்யாணம் எங்கோட புதிய கப்பல் சென்றாங்க நான் பார்த்தேன் போற பயணம் அப்படியே வந்துட்டு போமா என்று இவன் சொன்ன கட்டாயம் வாங்க வாங்க சாப்பாடு எல்லாம் இருக்கிட்டு வாங்க அந்த வீட்டுக்கு பெய்து உட்கார்ந்து அப்ப சுப்ரா விரிச்சிதான் இருந்துச்சு இவரும் சாப்பிட்டு கொண்டு இருந்தார் அதுதான் செல்ல உண்மைக்குமே பார்த்தது துண்டு துண்டு ரொட்டிகள் இருக்குது துண்டு துண்டு ரொட்டிகள் இவரும் திண்டிப்ப மிஞ்சி கொண்டு இருக்கக்கூடிய ரொட்டிகள் அதுவும் பிச்சு முழுமையான ஒரு ரொட்டி கூட்ட இருக்கல்ல செல்றாங்க இந்த ரொட்டியை சென்னாக ஹதீஸ் குரான் செல்லிருக்கிறது என்ன விருந்தாளிகளை இருக்கிறத கொண்டு நீங்க உபாரிக்கிறது இருக்குது இது ஆக பெரிய அது யாரு புதிய கப்பலாம் சொன்ன எங்கட பொன் குழையில என்ன சொல்லுவாங்க இந்த காலத்துல ஆ பரவானு சொல்லுங்க அவங்கள வேற ஒரு டேட்ல அவங்க போற மாதிரி போ சொல்லுங்க இது இதுக்கு கூட கேளுமா ஒரு நொட்டி ஃபுல்லா இருக்கல ஆனா பரவாயில்ல வர சொல்லுவோம் இதுதான் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இதை பெரிய ஒரு தரஜா என்னால ஈசான் இந்த சாபி வந்து சொல்றாங்க மனைவிய பார்த்து நபி அவங்க ஒரு விருந்தாளி வந்திருக்கிறாங்க எ வீட்டுல என்ன இருக்குது சொன்னாங்க புள்ளேலுக்குரிய சாப்பாடு மட்டும் இருக்குது புள்ளேலுக்குரிய சாப்பாடு ஒரு பிளேட் சாப்பாடு இருக்கீமா புள்ளேல என்ன பெருசா சாப்பிட போகுது சொன்னாங்க அந்த சாப்பாட்ட நாங்க வைப்போம் அந்த சாப்பாட்ட நாங்க வைப்போம் நீங்க முளவுத்துரிய அப்படியே குறைக்கிறத போல நூத்தி போடுங்கோ நான் இவரோட சாப்பிடுறத போல நடிக்கிறேன் அவர் சாப்பிடும் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளை இந்த முறையில இவங்க நடந்து கொள்ள அல்லாஹ் சந்தோஷப்பட்டான் குரான் அவங்களுக்கு தங்கடமான நிலைமை இருந்தாலும் தன்னை விட அடுத்தவர்களை முற்படுத்துறது இருக்குதே என்று அல்லாஹ் அந்த எடுத்து காட்டினான் அல் ஈசார் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்களை விஷயங்கள்ல ஏனைய விஷயங்கள்ல கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே ஆக முக்கியம் இல்லாத ஏனைய விஷயங்கள்ல ஈசார நாங்க படிக்கணும் எங்கட தேவைகள் ஆயிரம் இருக்கலாம் தான் வீசுங்க அடுத்த மக்களுடைய தேவை ஈமானுடைய சாப்பிடறதுல இன்பம் இருக்காது சாப்பாடு கொடுக்கறதுல இன்பம் இருக்கும் தான் உடுக்கறதுல இன்பம் இருக்காது அடுத்தவங்களுக்கு உடுப்பு இன்பம் இருக்கும் கணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளை இதுதான் ஈமானுடைய இன்பம் ஈமானுக்கும் ஒரு ருசி இருக்கதான் செய்யும் சேகரிக்கிறது செலவழிக்கிறது கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே நிலைப்பாடு என்ன எங்களே யாரு சரி கொஞ்சம் முன்பின்னாக்கி கவனிச்சாலும் அதையும் குறையாக தான் பாக்குறோம் இந்த காலத்துல எங்கள ஈமானுடைய விலகீனம் மற்றவங்களோட குறைகள் எங்களுக்கு விளங்குறதே தவிர அந்த மக்களுடைய நலவுகளை நாங்க பாக்குறோமா எனவே இந்த மூணு விஷயங்கள் நீங்க மதரசால இருந்து வெளியாகி போனாலும் அல்லா ரஹ்மத் செய்யும் நீதமானது யாருக்கும் அநியாயம் செய்ய வேண்டாம் ஹாரூன் ஹசரத் எந்த அளவுக்கு ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் பஸ்ல போறாரு பஸ்ல போற நேரத்துல எல்லாமே டிக்கெட் கொடுத்துதான் உட்காருவா இப்ப இந்த நேரத்துல ஒருத்தர் கொஞ்சம் கொழுத்து இருக்கிறார் அவர் அடுத்தவருக்கு ஒரு ட்வெண்ட்டி அப்ப இந்த நேரத்துல அடுத்தவன் எடுக்கிறது இருக்குது இது அனுகாயம் நீங்க நீதமா நடந்து கொள்ளுங்க என்ன ஒன்றோ அடுத்தவரை வந்து உட்கார்ற நேரத்துல சொல்லுங்க நான் கொஞ்சம் கொளுத்தை சுத்தி உங்களுக்கு இடம் போதாம பேசிட்டோம் தெரியா ஹலாகும் அப்படி இல்ல உங்களுக்கு அப்படி பேச கஷ்டமா நீங்க ஜனிலோரத்துல உட்காராம அடுத்த ஓரத்துல பிப்டி பர்சன்ட் சரியா உட்கார்ந்து மத்தது உங்களை கால வெளியே போட்டு உட்காருங்க மீதமா நடந்து கொள்வோம் நாங்க கொஞ்சம் பசியில் இருந்தாலும் பரவாயில்ல அடுத்தவங்களை சாப்பாடு கொடுப்போம் அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இந்த உலகத்துல நாங்க அல்லாஹுடைய நேசர்களாக மாறுவதாக இருந்தா இன்னொரு முக்கியமான விஷயம் தான் இல்ம படிக்கக்கூடிய எங்களுக்கு அழகான பண்புகள் வரணும் அழகான பண்புகள் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த இல்ம படிக்கக்கூடிய எங்களுக்கிட்ட வரவேண்டியாக அல்ல விரும்ப மாட்ட அப்துல் அஜீஸ் ரஹிம் அஹுல்லா ஷாஹ் அப்துல் அசீஸ் ரஹிம் அஹுல்லா அவர் அவர் அப்துல் வஹாப் என்று செல்லக்கூடிய ஒரு பெரியாரோட ஒரு மனிதனை சந்திக்க போனார் போறீங்களோ அந்த வீட்டுக்கு போன உடனே அந்த வீட்டுல உள்ள மனிதன் என்ன தெரியுமா சொல்லுவார் அவருடைய மகனப்பத்தை குறை சொல்றதுக்கு ஆரம்பிப்பார் நாங்க யார சந்திக்க போறோமோ அந்த வீட்டுக்கு போன உடனே அந்த ஆள் என்ன தெரியுமா அவர்ட்ட மகனை பத்தி சொல்றதுக்கு ஆரம்பிப்பா இவனை எடுக்கிறதுக்கு நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன் இவனுக்கு செலவழிச்சே என்னதான் புரோசனம் பாருங்களே இவன் நடந்து கொள்ற இந்த நேரத்துல ஷா அப்துல் அஜீஸ் சொன்னாங்க நாங்க சந்திக்க போற இடத்துல அவர் போன உடனே அவர்ட்ட பயான ஸ்டார்ட் பண்ணுவார் ஆனா ஹபர்தார் ரொம்ப கவனமா இருந்துக்கோ எந்த வார்த்தையாலையோ எந்த சைக்கிரையாலையோ அவர் சொல்றது சரியாக நீங்க சொல்ல வானம் இல்லை இல்ல உன மகன் நல்லவர் அல்ல அவரை மன்னிக்கட்டும் அவர் பெரிய அந்தஸ்துள்ளவராக மாறுவார் நீங்க அவருக்கு துவா கேளுங்களே என்று நீங்க சொல்லணுமே தவிர அவனை பத்தி நீங்களும் குறைப்பேசவானம் என்று தெரியலாம் போன உடனே சொன்ன மாதிரி அவரும் பயான ஸ்டார்ட் பண்ணிட்டார் பாருங்களே இவனுக்காக வேண்டிய ஓ ஆத்யார் இந்த காலத்துல இப்படிதான் இவங்க நெகட்டிவாக பேசாம பாசிட்டிவாக இல்ல அவனுக்கு துவா கேப்பும் இப்படி இப்படி எல்லாம் செல்லி ஏதோ பேச்சை முடிச்சிட்டு வந்து அந்த நேரத்துல ஷா அப்துல் அஜீஸ் ரஹிம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொன்னான் என்னங்க அப்துல் வஹாப் நான் ஏன் உனக்கு அப்படி சொன்னேன் என்றா எவ்வளவுதான் அவன் குறை செஞ்சாலும் அது வாப்பா அந்த வாப்பா மகன பத்தி குறை பேசுறது இருக்குது அது பரவாயில்லை என்ன பெத்தெடுத்தவர் வளர்த்தவர் ஆனா அதை பத்தி நாங்க பேசுறது இருக்குது எவ்வளவு நான் அவர் ஏசினாலும் நாங்களும் சேர்ந்து ஏசறது இருக்குது அது ஒரு நாள் ஒரு வாப்பா தாங்க மாட்டார் ஒரு மகனப்பத்தி அவன் கொடுக்காங்கன்னா இருக்கும் ஆனா உம்மக்கு போய் சொல்லுவோம் உம்மா சொல்லுவா இல்ல இல்ல இல்ல இல்ல என்ன மகன அப்படி இல்லை அது உண்மை வாப்பா அதே மாதிரி ஒரு வாப்பக்கு மகன பத்தி குறை சொல்றத தாங்க இலாட்டி ஒரு அடியான பத்தி அல்லா ஏசுறது இருக்குது அது பரவாயில்ல அவன் தடியான் நீ இப்படி செஞ்ச உனக்கு இப்படி அசாப்பு கொடுப்பான் அப்படி செய்வான் மன்னிக்க மாட்டான் எல்லாம் சொல்றது அல்லா அல்ல சொல்லட்டும் பிரச்சனை இல்ல ஆனா அடியான பத்தி இன்னொரு அடியான் குறம்பேசுறது இருக்குதே அல்ல இத விரும்பவே மாட்டான் நீங்க வீட்டுக்குள்ள நடுவுல தனிமல் இருந்தாலும் அல்ல இழிவாக்கிய தீர்வான் இது அல்ல தாங்க மாட்டான் ஏன் அடிமையை பத்தி நீ குறை பேசுறதுக்கு நீ யார் இதும் அல்ல ஏதோ ஒரு அமைப்புல அந்த மனிதனுடைய நலவை பார்த்து அல்லாஹ் ஒருக்கத்துக்கு போடுவான் அது சுட்டிதான் ஹஜீஸ்ல வந்து இருக்குது ஒரு மனிதண்ட குறைய வெளிக்காட்டுறது இருக்குதே அல்ல வீட்டுக்குள்ள உள்ளவன தனிமல் இருந்தாலும் கேவலப்படுத்துவான் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளை இந்த சிபத்தை குடும்பங்கள்ல ஆக கவலைக்குரிய விஷயம் அடுத்தவன் என்றாலும் குடும்பத்துக்குள்ளே குறைகளை பார்த்து குடும்பங்கள்ல இருந்து பிரிகிறது கிளப்பிடுவோம் அல்லாக்கும் விருப்பமே இல்லாத ஒரு விஷயம் தான் ஹதீஷ்ல தெளிவாக இருக்குது உங்களோட உங்களோட குடும் உங்களோட ஆயுல்ல உங்களுக்கு ஆயுள்ல பறக்க தூண்டா நீங்க குடும்பங்களோட சேர்ந்த நடந்து ஆயுல்ல நீங்க குடும்பங்களோட சண்டை போனீங்க கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே ஹபீப் வாழ்க்க இதெல்லாம் பார்த்தங்களுக்கு எவ்வளவு பெரிய முன்மாதிரிகள் இருக்கு ரதி அல்லாஹால காலத்துல ஒரு பெண்மணி தினா செஞ்சார் விமர்ரதி அடிச்சிட்ட நூறு கசை அடி அந்த பெண்மணி அதுக்குப் போற மென்டலி அப்செட் ஆகிட்டான் எச்சரிடங்கள்ல போய் சூசைட் பண்ண பாக்குறான் அந்த நிலமிலிருந்தும் இப்படி அந்த பெண்ண பாதுகாத்து அதுக்கு போறோம் அவர் தௌபா அவ பெரியோ சீதேவியா வாழ்றதுக்கு ஆரம்பிச்சிட்ட இப்ப என்ன நடந்துச்சு கல்யாணம் பேசி வாழாம் இப்ப உண்மை வாப்பாக்கு ஒரு கேள்வி அடே இவ எப்படி இருந்தாலும் இவட பகாரத்தில் இப்ப தெரிஞ்சிட்டாதான் இப்ப இப்ப கல்யாணம் பேசி வாரவங்களுக்கு இவ இப்படி செஞ்சு அத்துகள் பட்டு இவ இப்ப இவ வேஜின் இல்லைன்னு சொல்றது கட்டாயமா இல்லையன்று ஒரு இந்த நேரத்துல இவங்க உமர் அலி அல்ல கன்சல்ட்டா இப்ப இவட கல்யாணம் வந்துருக்குது கல்யாணம் பேசி வாரவங்களுக்கு இத நாங்க சொல்லணுமா இவன் இப்ப வேதினி இல்லை என்று உமர் அலி அல்லாஹு தால எடுத்து உடனே நீங்க சும்மா சரி அந்த பெண்ணுடைய இந்த விஷயத்த சொன்னீங்கண்டா நான் உங்களுக்கு எப்படி அதாபுகளை கொடுப்பேன் வரக்காட்டி வரக்கூடியவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கிறதுக்கு நான் அதாபு கொடுப்பேன் எந்த காரணத்துக்கும் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டாம் ஒரு பத்தினியான ஒரு பெண்ணுடைய கல்யாணத்தை எப்படி செஞ்சு கொடுப்பீங்களோ அதே போல இந்த பெண்ணுடைய கல்யாணத்தை செஞ்சு கொடுங்க கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே குறைகளை மறைங்க அல்லாஹ் இடத்துல சிறந்தவங்க அது அல்லாவுக்கு மாற்றின்தான் தெரியும் இந்த அக்கிரமக்கும் அமைப்புல யார்டு சரி உள்ளத்துல கூடியா செஞ்ச தவறுகள் ஏதோ தௌவா செஞ்சிருப்பாங்க தெளிவாக வருவதா இல்லையா யாரு ஒரு மனிதன அந்த குறையின் காரணமாக அவருடைய பாவத்தின் காரணமாக குறையாக நினைப்பாங்களோ அந்த பாவத்தை இந்த மனிதன் செய்ய உடாமிய பார்த்து செல்றேன் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இதுக்கு போற உங்களோட பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமா என்றதே சந்தேகம் எங்களுக்கு கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே நான் ஆட்களிட பேர சொல்றதுக்கு விரும்பல இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் தான் என்னுடைய வகுப்புல ஒரு மாணவர் ஓதினார் என்னுடைய மாணவ என்னோட என்னுடைய ஒரு சகோதரர் ஓதினார் அந்த சகோதரர் தப்ளீக பத்தி பெருசா ஒரு நல்ல எண்ணம் இருந்தவர் அல்ல வேறொரு மதுரை சாலையிலிருந்து வந்தார் ஆனா தப்ளீகுக்கு எதிர்ப்பு இல்ல ஆனா நாங்க கிளாஸ்குள்ள என்ன செஞ்சோம் வேண்டாம் அவரை பேசி பார்த்து கிளாஸ்க்குள்ளதான் அவரையும் ஒரு சில்லா ஒன்று எங்களோட வெளியாக்கிட்ட ஆனா அந்த என்ன நடந்துட்டேன்னா அந்த ஜமாத்ல என்ன நடந்துட்டேன்னா ஒரு கலவு ஒண்ணு போக அந்த நேரத்துல அந்த ஜமாத்துல இருந்த ஒரு பொறுப்பு தாரி இவரை கள்ள இவர் ஒவ்வாகி கலவை எடுக்கல எங்களுக்கு தெரியும் எங்களை கூட்டாளி அவரும் அப்படி செய்யறவன் இல்லவா கடைசியோ போனதே இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் போனது இவருக்கு இப்படி ஆகிட்டு கடைசிக்கு ஓஹோ என்ன மதுரசாலையும் வந்து யாருமே பிரச்சனை ஆகி அல்லாடைய கலாம் ஒரு நாளும் பொய்யாக யார் ஒரு குறைய வச்சு ஒரு மனிதனை தாழ்வாக நினைப்பாங்களோ அந்த தவறுல ஒரு மனிதனை ஈடுபட வச்சு ல்ல ஒரு நாளும்டமாட்டார் கத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இன்னும் நாங்க ஓதிக்கொண்டே இருக்கிறோம் அதுக்கப்புறம் நான் ஓதி கொடுக்கறதுக்கு அந்த மதுர சாலை ஆரம்பிச்சு அந்த மதுரை சாலை ஓதி கொடுக்கிற நேரத்துல இப்ப அந்த நபர் அவருடைய மகன மதுர சாலை போட்டார் யாரு பொறுப்பு ஜமாத்துக்கு வந்தாங்களோ யாரு கல்லன் என்ன அவர் அவருடைய மகன மதுர போட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போனதுக்கு பின்னால மதுர ஒரு களை ஒண்ணு போச்சு மதுரைசால கலவு போன நேரத்துல எல்லாம் தேடி பார்த்து கடைசி படையலாள அதுக்கப்புறம் இந்த பொண்ண நானும் என்னுடைய கிளாஸ்ல இன்னொரு மாணவர் என்னுடைய நண்பர் ஒன்னு ரெண்டு பேரும் உஸ்தா கூப்பிட்டு பேசினோம் தங்களோட வாப்பகம் சொல்ல மாட்டோம் செல்லுங்க சத்தியம் பண்ணி என்ன நடந்துச்சேன் அச நான் தான் கலவெடுத்து வாப்ப செஞ்ச குத்தம் எல்லாம் மகனை கள்ள நாக்கினானா இல்லையா கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே உண்மையாகவே என்னுடைய கிளாஸ் நண்பர் நானும் யோசிச்சோம் இது கட்டாயம் அந்த வாப்பம் சொல்லதான ஒண்ணுமான இதுவரை காட்டும் சொல்ல இல்ல ஒரு நாளும் தெரியா அந்த புள்ளை அல்ல ஆலிமாக்கல்ல அந்த புள்ளை அல்ல நடுவில் அப்படி நிப்பாட்டிட்டார் நீங்க ஒரு ஆலிமை பத்தி நீங்க குறை பேசுனீங்க தானே உன்னோட ஒரு ஆலிமம் மாட்டான் என்பதும் இமாம் நவீரமுல்ல உடைய கலந்து கண்ணியத்துக்குரிய அவர் ஆசையோட பேருந்து போடுறார் மதுரை சால மகன் ஓதல்ல மகண்ட புத்தம் இல்ல ஒன்றாகி நான் இன்னும் இந்த வாப்பட புத்தம் தான் அந்த மகனுக்கு நினைச்சு கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே மக்கள் செய்யக்கூடிய தவறுகள் அத பாரமா இருக்க ஆனால் அல்ல மன்னிக்க கூடியவன் ஏன் தாங்க மன்னிக்க கூடாது ஒரு சஹாபி அலில் அலி அல்லாஹாலோடாபத்துடைய காலத்துல எதிரும் ஜோட்ல சொன்ன ஒரு சம்பவம் ஒரு ஒரு ஒரு சகா ஒரு மனிதன் ஒரு ஒட்டகத்தை களை எடுத்து கொண்டு வார் எல்லாம் கல்ல நின்னுக்கா சார் என்ன நினைச்சு அலிலலி எல்லா சுத்தாளிட்டே வர கேஸ் வந்துட்டு அலிலலியாத்தான் கேட்டாங்க நீங்க களவெடுத்தீங்களா அவரும் சொல்றாரு ஓ களவெடுத்தன் இவரு இல்ல நீங்க களவெடுத்திருக்க மாட்டீங்கப்பா யோசிச்சு பாருங்க ஏன் எங்கட உள்ளம் என்ன செல்லும் என்றா இல்ல இவர் நல்லவர் ஏதோ தெரியாமல் தவறு செய்யறத பார்த்தா காரணங்களை சொல்லி இல்ல அவர் இப்படி சுட்டி செஞ்சிருப்பார் அப்படி செஞ்சு இப்படி எழுவது காரணங்கள் சொல்லி பாருங்க அப்படி எழுவது காரணம் செல்லும் உங்களோட உள்ளம் இல்ல அவன் செஞ்சான் தான் என்று வருவதாக இருந்தால் ஒருத்தர் சரட் குடிக்கிறார் சரட குடிக்கிறது ஆடவை தெ அல்லது குளிர் கூடிய என்ன சரிங்க நீங்க காரணம் இல்ல அவர் நல்லவர் தான் என்றதை பாருங்க எழுபது காரணங்களை வச்சு மேலாதா அவருக்கே சவானம் உங்களுக்கேசி கொள்ளுங்க அது எழுவது காரணம் சொல்லி உனக்கு அவனை நல்லவனாக பாக்கலாம் அழிரலி எல்லாத்துல அவங்க சொல்லுறாங்க நீங்க களவு எடுத்து மாட்டீங்க நீங்க மாறி எடுத்துக்கொண்டு வந்திருப்பீங்க இல்ல இல்ல நான் களவுதான் எடுத்தேன் சொல்லிட்டான் இவர் என்ன சொல்லிட்டார் சரி என்னை அப்படியே சூடா சூடாக்குங்க கையை வெட்டுறதுக்கு ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லிட்டு மறுவ வந்தான் இப்ப எல்லாம் என்ன சூடாக்குறது என்னன்னா கைய வெட்டினோடனே அந்த ரத்தம் ஓடும் அந்த ரத்தத்தை நிப்பட்டுறதுக்கு என்னக்குள்ள போடுவா என்னக்குள்ள போட்டோடனே கையில ரத்தம் ஓடுறது நிக்கும் இப்ப என்ன மறு அழிகளியெல்லாம் இப்ப எண்ணைய பார்த்தோன்னே கத்திய பார்த்தோன்னு என்ன மனசன்னு யோசிச்சுட்ட இப்ப வந்து கேட்டாங்க நீங்க கலவெடுத்தீங்களா சொன்னாங்க இல்ல அப்படிங்க பேசிட்டுங்க எல்லாம் கேட்டாங்க ஹலீஃபா நீங்க என்ன செய்யறீங்க நீங்கதான் இப்ப சொன்னீங்க கைய விட்டுங்க நீங்க இப்போ சொல்றீங்களே இல்ல அவர் சொன்னார் களைவெடுத்து அதை சுட்டி நான் கையை வெட்ட சொன்னேன் இப்ப இல்லன்னு சொன்னார் அதை சுற்றி போ சொன்னன் அவ்வளவுதான் நீங்க இதெல்லாம் பெரியவான நீ பேசிருவா நீங்க கணேசு கூறிய தாய்மார்களே சகோதரிகள் இந்த சிபத்தை கிட்ட இருக்குதா நாங்க எப்படி சரி அட்டை நான் ப்ரூவ் பண்ணி காட்டுவோம் பாரு நான் ரெண்டு சாட்சி கொண்டு வாறேன் இல்ல இல்ல அதெல்லாம் பேசு நீங்க பேசிருங்க நீங்க இல்ல சொன்னோம் கன்னியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகள் இந்த சிபத்துகளை வரும் இந்த சகாபாக்கள் பரிசுத்தமானவங்க அல்ல ஏன் அப்படி ஒரு நிகழ்வை வச்சிருப்பான் என்றா எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது எவ்வளவு மக்களை சஹாபாக்களை நம்பி அவங்க மன்னிச்சாலும் சிலவங்க கடினமான முறையில நடந்து கொண்டாங்க ஆனாலும் நபி சொல்லா அலி வசலம் இந்த இந்த பாலிசி எங்களுக்கிட்ட வராத வரை நிச்சயமாக செல்கிறேன் எங்களுடைய வாழ்க்கை உலகத்துடைய வாழ்க்கை சுமையாக இருக்கு எங்களோட உள்ளம் எவ்வளவு விசாலமாக இருக்குமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு மக்களோடு சேர்ந்து வாழ்றதில்லே சரி எப்போ நாங்கள் ஒவ்வொரு இயக்கங்களாக ஒவ்வொரு கோத்திரமாக ஒவ்வொரு கூட்டமாக பிரித்து பார்ப்போமோ எங்களுக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் வாழ்றதே கஷ்டமாக இருக்கு மக்களுடைய தவறுகளை மன்னிங்க நல்லெண்ணம் வைங்க எவ்வளோ பாவம் செஞ்சாலும் சந்தர்ப்பல கொடுப்போம் தருகீப் செய்வோம் ஆனா தண்டனை கொடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு மார்க்கம் எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இங்க ஓதி முடிஞ்சு வெளியாகிறவங்களை கிட்டால நாங்க எதிர்பார்க்கறது என்ன அல்லாவோட தொடர்பு உள்ள பெண்களாக மாறணும் அதே மாதிரி மக்களோட தொடர்பு உள்ள மக்களிடத்திலே நல்லெண்ணம் உள்ள மக்களை பத்தி நல்லெண்ணம் உள்ள மக்களுக்கும் இவங்களை பத்தி நல்லெண்ணில் நல்லெண்ணம் உள்ள பெண்களாக அதாவது சிஃபாத்துள்ள பெண்களாக நாங்க மாறோம் ஏன் எங்கிட்ட இவ்வாதத்தை வச்சு மக்களுக்கு ஹிதாயத்தில் இல்லைங்கிற அகலாக்க வச்சுதான் அந்த மோசமான முவார்தின போல நாங்க ஆகக்கூடாது சொல்லுவாங்களே ஒரு முவார்தீன் இருந்தா அந்த முவார்தீன் அதான் சொன்னா இஸ்லாத்தோட வெறுப்பு தான் வரும் அவ்வளவு பயங்கரமான ஒரு முவார்தினம் இவர மகள என்ன பார்த்தாங்க என்ன இவ பாகு சொல்றது கஷ்டம் இவரை நாங்க ஹஜிக்கு அனுப்புவோம் அந்த அந்த காலத்துல ஹஜிக்கு அனுப்பினா ஒரு ஆறு மாசம் அப்படியே வெயிட்டுடும் நடந்து போகணும் ஹஜிகளை செய்யணும் திரும்பி வருவோனும் அப்படிதானே எனவே மஹல்ல எல்லாம் யோசிச்சு பன் பண்ணி இந்த மோசி சாப மஹல்ல வைக்கிறதுக்கு பார்க்க ஹஜ்ஜிக்கு அனுப்புறது நல்லவன் இந்த முகாசில ஹஜ்ஜிக்கு அனுப்புவார் இவர் ஹஜிக்கு போற நான் தான் வாங்க சொல்லணும் என்றே தான் இஜயம் ஹஜிக்கு போற டைம்ல தொழுவான நான் பாங்க சொல்றேன் நான் வாங்க சொல்லு ஒரு பெரிய இந்து அல்லது ஒரு பெரிய ஒரு மதத்துல உள்ளவன் இவர் பாங்க சொல்லி முடிக்க அப்படியே கிட்ட வந்து சொன்னாங்க உங்களுக்கு உங்களோட ஆண்டவன் பெரிய பரக்கத் செய்யட்டும் ரஹமத் செய்யட்டும் பெரிய ஒரு உதவி ஒன்னு எனக்கு செஞ்சுட்டீங்க கிட்ட அவ்வளவு பெரிய உதவி ஏன் இவர் இவர் பாங்கு சொன்னத்துக்கு இந்த பரிசுன்னு பரிசையும் கொடுத்தாச்சு எல்லாம் முஸ்லிம்கள் பாக்குறான் என்னடா இந்த அந்நியவன் வந்து பரிசை கொடுத்துட்டு போறான் அவ்வளவு விசேஷமான பாங்க இவர்கிட்ட பாங்குதான் எங்களுக்கே வெறுப்பு அறிவிக்குதேன்னு கடைசிக்கு இவர்கிட்ட விசாரிச்சு கேட்டா என்ன எங்களுக்கு இஸ்லாத்துக்கு வரோனும் வரோனும் வரோனும் என்றே ஒரு எண்ணம் ஒன்று இருந்துச்சு நாங்க வாணும் சொல்ல சொல்ல இல்ல இஸ்லாத்துக்கு போகணும் இவருடைய பாங்க கேட்டோடனே என்ன மகள் முடிவை மாத்திட்ட நான் என்ன இஸ்லாத்துக்கு போகவே மாட்டேன் என்ன சரி கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே நீங்க மதுரசால ரெண்டு வருஷம் நீங்க பாதா தப்சீர் எல்லாம் படிச்சிருப்பீங்க ஆனா இந்த மதரசாக்கு புதுசா வார பெஜிக்குது அவங்க வாரது உங்கள்டிக்குடியண்ட பாத்து உங்கள்ட பார்த்தா நீங்க சொல்ற பாங்க கேட்டுதான் எவ்வளவு அழகான முறையில அஹலாப்போட நடந்து கொள்வீங்களோ அப்படி எங்கட மகளை அனுப்பினா நல்லா இருக்குமே பாருங்கதே இந்த பிள்ளையோடைய தென் பக்கத்த எவ்வளவு அழகான முறையில நடந்து கொள்றா எவ்வளவு அழகான பக்குவம் எவ்வளவு அழகான சிபாத் எங்கட புள்ளைய அனுப்பினா நல்லவே நீங்க அந்த மூவா போல வாங்க சொன்னீங்கன்னா பொறுப்பு காட்டுங்க மக்கள் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க வித்தியாசம் என்ன அடியான இஃப்துகார் என்று சொல்றது என்ன தெரியுமா ஒருத்தருடைய தவற நாங்க இஸ்துகார் செய்யறது அவருக்காக நாங்க பாவ மன்னிப்பு கேட்கறது இருக்குது அதுக்கு பேரு இஸ்திகபார் அதுல கழித்து நாங்க அல்லாக்கு பொறுப்பு சாற்றோம் நீயே அவரை திருத்தடியா என்ன மாப்பிள்ளைக்கோ என்ன புள்ளையுக்கோ என்ன மாமாவுக்கோ என்ன பாப்பாவுக்கோ திரு செய்யலா நீ தான் அசில் முரப்பியா நான் அவங்களுக்காக வேண்டி இஸ்துகஃபார் செய்கிறேன் நீயே அவரை திருத்தடியா கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே எனவே சிஃபாத்களோட வாழோனும் அஹ்லாக்கோட வாழோனும் எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹூசுபஹானங்களுக்கு வழங்குவானு